प्रपन्न पारिजाताय कृष्णाय ம் பிரித்தய தோத்தேத்தைக்கணையே ஜானமுதிரா கிருஷ்ணா கீத்தமே நம சிம் யிரம भगवान श्री कृष्णर। கீதா சாஸ்திரத்தை நிறைவு செய்ய தொடங்கியிருக்கிறார் வர்ண தர்மங்களையெல்லாம் முதல்ல சொன்னார் அவரவர்களுடைய தர்மங்களை அவரவர்கள் ஈஸ்வர ஆராதனையாக ஈஸ்வரனுடைய கட்டளையாக கருதி மன தூய்மைக்காக செயல் புரிய வேண்டும் யாரும் அவரவர்களுக்குரிய செயல்களை விட்டுவிடக்கூடாது ஈஸ்வர பக்தியோடு அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை கடமைகளை நன்றாக செய்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும் கடைசியாக நாம் பார்த்த ஸ்லோகத்தில் பற்றற்றவன் தன்னை நன்றாக கட்டுப்படுத்தியவன் ஆசை இல்லாதவன் துறவினால் அதாவது செயல்களை துறந்து மெஞ்ஞானத்தை பெற்று செயலற்ற பரம்பொருளை தன் சொரூபமாகவே உணர்கிறான் தன்னை அகற்று பிரம்மமாக உணர்கிறான் செயலற்ற பரம்பொருளாகவே தன்னை உணர்ந்து கொள்கிறான் என்பதை உபதேசம் செய்தார் மேலும் அதை சற்று விளக்கி சொல்லத் தொடங்கியிருக்கிறார் இங்கே சித்திம் பிராப்தா யதா பிரம்ம ஆப்னோதி ததா மே நிபோத சித்திம் பிராப்தகான்னா சித்தியை அடைந்தவன் இந்த இடத்துல சித்தின்னு சொன்னா ஸ்வகர்மனா தமபர்ச்சிய சித்தி விந்ததி மாணவா அப்படின்னார் பகவான் நாப்பத்தி ஆறாவது ஸ்லோகத்துல தன்னுடைய கடமையை செய்து சித்தி அடைகிறான் இந்த இடத்துல சித்தின்னா ஞான யோக்கியதான்னு அர்த்தம் ஞானத்துக்கு தேவையான தகுதியை பெறுகிறான் அதாவது உடல் மனம் சொற்கள் இவைகளிலே முழுமையான கட்டுப்பாட்டை பெற்று விவேக வைராக்கியங்களை இன்னொரு மொழியில் சொன்னோமான சாதன சதுஷ்டய சம்பத்தியை அடைந்த பிறகு அதாவது சித்திம் பிராப்தகா புருஷகா சித்தியை அடைந்தவன் ஞானத்திற்குரிய தகுதியை சாதன சதுஷ்டய சம்பத்தியை அடைந்தவன் யதா எப்படி பிரம்ம பிரம்மத்தை ஆப்னோதி அடைகிறானோ ததா அதனை அப்படின்னு அர்த்தம் அதனையின் அர்த்தம் அதனை மே நிபோத என் மூலமாக நீ நன்றாக அறிந்து கொள்வாயாக நான் சரியாக சொல்லிக் கொடுக்கிறேன் நீ சரியாக புரிந்து கொள்வாயாக ஹே கவுந்தேயங்கிறது ரெண்டாவது வரையில் இருக்கு கவுந்தேயங்கிறத ஹே கவுந்தேய ஓ குந்தி புத்திரா அர்ஜுனா நான் வந்து அதை சுருக்கமாக சொல்லப்போறேங்கிறார் சமாசேனைவ நிபோத சமாசேனையேவ வதாமின்னு அர்த்தம் நான் சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன் நீ அதை சரியாக புரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு பேர் சொல்கிறார் யா ஞானஸ பரா நிஷ்டா தாம் வதாமி ஞானத்தின் மேலான நிஷ்டை அதாவது ஞானயோகம் ஞானயோகத்தை சொல்ல போகிறேன் ஞான யோகத்தினால்தான் ஒருத்தன் பிரம்மனை புரிந்து கொள்ளப் ஆக அந்த பராநிஷ்டா மோக்ஷத்துக்கான நிஷ்ட நிஷ்டான்னா அதுலேயே நிலச்சி நிற்கிறது விடாமல் அதையே பின்பற்றுவதுன்னு அர்த்தம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேதாந்த சாஸ்திரத்தையே படித்து அதில் சொல்லியிருக்கிற கருத்துக்களையே ஆழமாக சிந்தனை பண்ணி அதுக்கு பேர் தான் பேர் ஆக இது அத்வைத சித்தாந்தப்படி நாம் இந்த கருத்துக்களை சிந்தனை பண்ணுறோம் யா ஞானஸ யா பரா தாம் கதையாமி அதை நான் சமாசேனைவ சுருக்கமாக சொல்ல போகிறேன் கேளுங்கிறர் ஆக மனப்பக்குவத்தை பெற்றவன் மெய்ப்பொருளை எந்த ஞானயோகத்தின் வாயிலாக அடைகிறானோ அந்த ஞானயோகத்தை பற்றி நான் சற்று சுருக்கமாக சொல்லுகிறேன் கவனமாக கேட்பாயாக என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சித்திம் பிராப்தோயா பிரம்ம ததாப்னோதி நிபோதமே